வணக்கம் நற்றினையின் நித்தம் ஒரு முத்து இன்று அவர்கள் எழுதியுள்ள எது வீரம் என்ற கற்றையில் இருந்து சில பகுதிகள் சில பேருக்கு யாரை கண்டாலும் எதற்கெடுத்தாலும் பயம் சிலருக்கு மேலதிகாரிகளிடம் பயம் சில மேலதிகாரிகளுக்கு தங்கள் பியினிடம் பயம் மாமூல் அவர் மூலம் வாங்கினால் பயம் இருக்காதா என்ன நமது பெண்கள் வீராங்கனைகள் புலியையே முறத்தால் விரட்டினால் தமிழச்சி ஒருத்தி அந்த தமிழ் சாதி பெண்கள் இன்று கரப்பான்பூச்சியை கண்டால் கதறு அச்சம் மனித குல வளர்ச்சியில்தான் எதிர்க்கும் கிருமி நாசினி பயம் நோய் பக்தி கிருமி நாசினி பயம் இதன் எதிர்ப்பதம் அபயம் எல்லா கடவுள் கைகளும் அபயம் என்ற முத்தரை காட்டுவதால் பயத்தின் எதிரி கடவுள்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 இரண்டு படத்தையும் காட்டிக் கேட்டால் நிர்வாணமாக நிற்கும் சமண மத நிறுவனர் மகாவீரரை இரும்பு தொப்பி ஈட்டி கேடயம் நம் சரித்திர புத்தகத்தில் அலெக்சாண்டர் அச்சாகியிருப்பார் அவரது பாதுகாப்பு உடைகள் பயத்தின் வெளிப்பாடு ஆயுதங்குலோ அமைதியின்மையின் அடையாளம் எதிர்க்க எவனுமே இல்லை என்ற மனோநிலையில்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 இலங்கை ஏகாதிபத்தியம் கொண்ட இரும்பு அரக்கன் ராவணன் எதிரில் நிற்கிறான் மெலிந்த உடல் நலிந்த நிலை கண்ணீரால் ஆடை நனைந்து வெப்ப பெருமிச்சால் ஆயும் கிழிந்த கவிதையாக இருக்கும் சீதை அமர்ந்திருக்கிறார் இவர்களில் யார் வீரர் அந்த மாமிச மலையை காமுக பாறையை ஏ துரும்பே என்று சீதை அழைக்கிறாள் என்றால் அதுவல்லவா வீரம் இதோ இன்னொன்று பாராளுமன்றம் சட்டம் போலீஸ் ராணுவம் வைஸ் ராய் நீதிமன்றம் என்று பத்து தலைகளுடன் இங்கிலாந்து ஏகாதிபத்தியம் ராவணனாக கொக்கரித்தபோது நலிந்த நிலையில் இரண்டாவது சீதையாக இருந்து புதிய ராமாயணம் படைத்தார் காந்தியடிகள் அதுவல்லவா வீரம் ஆயுதங்களில் வீரம் இருப்பதாக யாரோ உளறியிருக்கலாம் கீழே போடுங்கள் நண்பர்களே அஞ்சாமை நெஞ்சின் சரக்கு